புராணு வைஷ்ணவம் இந்த ஸ்லோகத்தாலே புராணங்களில் சிறந்தது ஸ்ரீ விஷ்ணு புராணம் பாரதத்திலேயே சிறந்த அம்சம் பகவத்கீத்தை வேதங்களுக்குள் புருஷ சூக்தம் என்னும் பாகம் மிக சிறப்பு வாய்ந்தது தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனு தர்மசாஸ்திரம் உயர்ந்தது என அறிந்து கொள்ளுகிறோம் மனு பகவான் இவ்வுலகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை எல்லாம் எடுத்துரைத்தார் வேதவியாசரும் மகாபாரதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை உபதேசிக்கிறார் தர்மமேதிரத்தை தர்மம் அதை நன்கு பின்பற்றுபவர்களுடைய வாயிலாகத்தான் உலகத்துக்கு உணர்த்தியாக வேண்டும் அதற்காகத்தான் யக்ஷன் தர்மபுத்தில நிறைய கேள்விகளை கேட்க யுசிஷ்டிரன் தர்மபுத்தன் சளைக்காமல் அனைத்துக்கும் பதில் கூறி வருகிறான் அதில் இன்று நாம் பார்க்க வேண்டியது ஒரு அழகிய கேள்வி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வி ஒன்பதாவது கிம் உதகம் புரோக்தம் உதகம் தண்ணீர் ஜலம் கிம் உதகம் புரோக்தம் எது தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது என்பது கேள்வி பதில் சொல்றார் ஜலம் ஆகாஷம் ஆகாயமே தண்ணீர் தண்ணீரேதுன்னு கேள்வி ஆகாயமே தண்ணீர் பதில் ரொம்ப வியப்பா ஆகாயத்தை யாரான தண்ணீர் சொல்லுவார்கிறார் ஆகாயம் திறந்த வழி அதை தொட்டும் பார்க்க முடியாது குடிக்கவும் முடியாது கண்ணால் பார்க்கவும் இயலாது ஆனால் தண்ணீரை கண்ணால பார்க்கலாம் குடிக்கலாம் சுவைக்கலாம் தொட்டு பார்க்கலாம் முகத்த கழுவி கொண்டால் குளிர்ச்சி ஏற்படும் இதுத்தன பெருமகளும் தண்ணீருக்கு உண்டு ஆனால் சொல்லும் போது தண்ணீர் என்ன யுசிஷ்டிரன் பதில் சொல்லுகிறார் இது ஏது காரணமாக இருக்கும் நாம் இரண்டு விதமாக பார்க்க வேண்டும் முதலில் ஆகாயமே தண்ணீர்னு சொல்லுவதற்கு காரணம் தாய் பிள்ளை அப்படிங்கிற சம்பந்தத்தாலே ஒரு தாயினிடத்திலிருந்து மகனோ மகளோ பிறக்கிறார்கள் தாயே மகன் தாயே மகள் என்ன சொல்லலாம் எது காரணமோ அந்த காரணத்திலிருந்து தோன்றிய காரியம் ஏதோ அந்த காரண காரியங்களை ஒன்றாக சொல்லுவதில் தவறில்லை மண்ணிலிருந்து குடம் செய்யப்படுகிறது மட்குடம் என்று சொல்லலாம் தங்கத்திலிருந்து சங்கிலி செய்யப்படுகிறது சங்கச்சங்கிலி என்று சொல்லலாம் பஞ்சிலிருந்து வேஷ்டி நெய்யப்படுகிறது பஞ்சு வேஷ்டி நூல் வேஷ்டி என்று சொல்லலாம் ஆனா உண்மையில் எப்படி சொல்லியிருக்கணும் மண்ணால் ஆக்கப்பட்ட குடம் தங்கத்தால் ஆக்கப்பட்ட சங்கிலி நூலால் வேயப்பட்டிருக்கிற வேட்டி ஆனா நாம இப்படி சொல்றதில்லையே நூல் வேட்டி பட்டு வேட்டி தங்கச்சங்கிலி மண்குடம் தங்க குடம் வெள்ளிக்கூடம் என்றுதான் சொல்லுகிறோம் அப்ப அந்த ரெண்டு பொருளையும் ஒன்னா சுருடலாமா ரெண்டும் வெவ்வேறு பொருள் அல்லவா என்னால் இந்த பொருளிலிருந்து தானே அந்த பொருள் தோன்றிற்று இது இல்லாவிட்டால் அந்த காரியம் ஏற்பட்டு இருக்காது அப்ப ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்க எது காசோ எது எஃபெக்டோ அந்த ரெண்டையும் ஒன்றாக சொன்னால் அதுல பெரும் தவறு ஏதும் இல்லை அதனாலதான் மண்ணால் ஆக்கப்பட்ட குடத்தை மண் குடம்னே சொல்லுகிறோம் இன்னொண்ணு குடத்தை போட்டு உடச்சுட்டா அடுத்தது என்ன ஆகும் மண்ணாயிடும் வேட்டிய கிழிச்சுட்டே என்ன தனித்தனியா என்ன ஆகும் நூல் கையில் கிடக்கும் சங்கிலிய உருக்கிவிட்டோம்னா தங்கம் கிட்டும் அப்ப தங்க சங்கிலு சொன்னா என்ன தப்பு உருக்கினா தங்கமே தானே கிடைக்கிறது கிழிச்சா நூல் தானே கிட்டுகிறது உடைச்சா பானையே மண்ணு தானே கிடைக்கிறது அப்ப மண்ணுக்கும் பானைக்கும் காரண காரிய பாவம் ஒன்று காரணம் எஃபெக்ட் அதே போல ஆகாயத்திலிருந்துதான் தண்ணீர் தோற் ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னே ராபகாதி முத முதல்ல ஆகாயம் தோற்றிற்று பகவான் இவ்வுலகத்தை எல்லாம் படைக்க தொடங்கினார் அப்போது தான் உடலாக இருந்த மூல பிரகிரு அதுதான் அவருக்கு மூல பொருள் அதை உலகத்தையே படைக்க ஆரம்பிக்கிறார் மூல பிரகிரு மாத்திடுவர் அகங்காரமாக மாறும் அகங்காரத்தில் இருந்துதான் ஐம்பெரும் பூதங்களும் ஐந்து தன்மாத்திரைகளும் நம்ம கண்ணு காது மூக்கு முதலான புலங்களும் மனதும் இவை அத்தனையுமே உருவாகும் ஐம்பெரும் பூத்தங்கள்னு சொல்லுகிறோம் அதுகளுக்கு பூத்தங்கள் பூத்தங்கள் புலன்களாலே கிரகிக்கப்படும் ஆகாயத்தையோ காற்றையோ நெருப்பையோ தண்ணீரையோ பூமியோ திருசிவியோ இது இத்தனையுமே நம் கண்ணாலோ மூக்காலோ நாக்காலோ கைகளாலோ உணர்ந்து விடலாம் அப்ப நம்ம புலன்களாலே எது கிரகிக்கப்படுகின்றனவோ அவைதான் பஞ்ச பூத்தங்கள் அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இதுல எந்த வரிசேலை தோற்றம் என்னால் முதல்ல ஆகாயம்தான் உருவாகும் ஆகாயத்திலிருந்து காற்று காற்றிலிருந்து நெருப்பு நெருப்பிலிருந்து கடைசிய பிருத்திவி ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா அர் பிருத்திவிஷதா என்ன உபனிஷத்து சொல்லுகிறது அப்ப ஆகாயத்திலிருந்து தானே மற்றவை உருவாயின காற்றும் சரி நெருப்பும் சரி தண்ணீரும் சரி இத்தனைக்கும் தாய் யாரு ஆகாயம்தான் அப்ப ஆகாயம் சொல்லுவதிலே என்ன தவறு காரணத்தையும் காரியத்தையும் ஒன்றா சொல்லலாம் தப்பில்லை அப்படின்னு இப்பதானே பார்த்தோம் மட்குடம் தங்கச்செங்கிது போலே அப்ப ஆகாயத்திலிருந்துதான் தண்ணீரே தோற்று அதனால ஆகாயமே தண்ணீர் சொல்லலாம் குற்றமில்லை இது முதல் கருத்து இது பொதுவா நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிற கருத்து கவனித்துக் கொண்டு வந்தால் உள்ளது வெளிப்படையான ஒரு கருத்து சொல்லுகிறார் அதுக்கப்புறம் தெரிவிக்கிறார் இங்க ஜலம்னு எது சொல்லப்படுகிறது ஆகாயம்னு எது சொல்லப்படுகிறது தண்ணீர் என்று ஜீவாத்மா குறிக்கப்படுகிறான் கேள்வி அப்ப என்ன எது ஜீவாத்மா பதில் என்ன பரமாத்மாவே ஜீவாத்மா ஆகாயம் பரமாத்மா குறிக்கப்படுகிறார் அப்ப தண்ணீர் எது என்ன கேள்விக்கணும் ஜீவாத்மா யார் ஜீவாத்மா எது கேள்வி பதில் ஏது ஆகாயமே தண்ணீர் ஆகாயம் பரமாத்மா ஜலங்கறத்தை எப்படி ஜீவாத்மாவை சொல்ல முடியும் ஆகாயத்தை எப்படி பரமாத்மாவாக சுருட முடியுமா தாராளமாக சொல்லலாம் ஏனெனில் இந்த தண்ணீர் தண்ணீருக்குள்ள இருக்கிற அண்டம் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு நம்முடைய பூமி மண்டலமே தண்ணீரால் தான் சூழப்பட்டிருக்கு அப்ப தண்ணீருக்குள்ளே இருக்கும் அண்டம் அந்த அண்டத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைத்து ஜீவாத்மாக்கள் அந்த ஜீவாத்மாக்கள் ஆபோ நாராயிசி புரோக்தாக ஆபோவை நரசு நவக ஆப என்பது தண்ணீரை குறிக்கும் நாராக என்று அதற்கு மத்தொரு சொல்லுண்டு நாராக என்னும் தண்ணீரில் भगवान, சயனித்துக் கொண்டிருக்கிறார் அயனமாக இருக்கிறார் அதனால நாராயணன் பெருமாளுக்கே பேர் தண்ணீர் வச்சுதான் நாராகா அயனம்னா இருப்பிடம் தண்ணீரை இருப்பிடமாக கொண்டவன் யாரோ அவன் நாராயணன் நாராக சொன்னால் அனைத்து ஜீவாத்மாக்களையும் குறிக்கும் அப்ப தண்ணீர் எதுன்னு கேட்டால் ஜீவாத்மா எதுன்னு கேள்வின்னு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகாயமே தண்ணீர் பதில் அப்படின்னா பரமாத்மாவே ஜீவாத்மா ஆகாஷ என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு ஆ சமந்தாத்து காஷதே இது ஆகாஷான் சொல்வார்கள் முழுவதுமாக ஒளிவிடுவது எதுவோ எது எங்கும் வியாபித்திருக்குமோ எது நீக்கமர நிறைந்திருக்குமோ எதற்கு முடிவே கிடையாதோ அது ஆகாஷன் பரமாத்மாவுக்கு இந்த எல்லா குணங்களும் உண்டு முடிவு கிடையாது அளந்து விட முடியாது ஆகாயமும் எங்கும் நிறைந்திருக்கும் பரமாத்மாவும் எங்கும் நிறைந்திருப்பார் எப்போதும் ஒளி இருப்பார் ஆகையால் ஆகாயங்கிற சொல்லே பரமாத்மாவை குறிக்கும் பரமாத்மாவே ஜீவாத்மா கடவுளே நான் சொல்லலாமா கடவுளே நான்கிறது நல்ல பேருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும் ஆனா அது உண்மையாகாது நான் எப்படி கடவுளாகி விட முடியும் கடவுள் கடவுளாத்தான் இருப்பார் நாம நாமத்தான் இருப்போம் நம்மாழ்வாறு ஒரு பாசரத்துல தெரிவிக்கிறார் எனக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆசை பகவானோட ஒன்றிட மாட்டோமா நானும் கண்ணனும் ஒண்ணும் நானும் ராமனு ஒண்ணும் நானும் வராக பெருமாளும் ஒண்ணும் ஆயிடனும் ஆசை தான் அவரை விட இதுல யாருக்கு திருப்தி ஏற்பட போறது நாயகி பாவத்தில் தூது விடுகிறார் இப்போதே பெருமானோட கல்யாணம் நடக்க வேணும் என்று ஆசைப்படுகிறார் இப்பவே முக்தி வேணும் அவனோட சேர்ந்து அனுபவிக்க வேணும் அவனுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஒன்றா ஒரு துளி நகந்து போடக்கூடாது இத்தனாச அழ்வார்களுக்கு அப்ப கண்டிப்பா அவரே பகவான் ஆயிட்டா ரொம்ப திருப்திபடு ஆனா ஆக முடியாதுன்னு தெரிவிக்கிறார் கூடித்தாக நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பரவ உயர் கொடி எம் ஆயனாவது இருப்பார் நாமெல்லாம் அவனுக்கு தாசர்களாகத்தான் இருக்க முடியும் முக்தின்னு சொல்லுகிறோம் முக்தி என்னால் ஐக்கியமா இருவரும் ஒன்றாகி விடுவதா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகிவிடுவது முக்கியா அல்ல சமமாவது முக்தி பரமாத்மாவுக்கு சமமான பெருமகள் பரமாத்மாவுக்கு சமமான மகிழ்ச்சி இன்பம் ஆகியவற்றை ஜீவாத்மாவும் பெருகிறான் அப்ப அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் அப்படின்னு இந்த ஜீவாத்மா சொல்லிக்கிறார் அகம் நான் பிரம்மாஸ்மி பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னா நானே பிரம்மம் நாடே கடவுள் தனித்து கோவிலுக்கு போக வேண்டாம் தனித்து கடவுள் எல்லாம் அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து மட்டப்படுத்த வேண்டாம் நானே பிரம்மம் எனக்குள்ளேயே பிரம்மத்தை தேடிக்கலாம் நானே கடவுள் என்று சொல்லுமா போலே தோணும் ஆனால் வேதத்துக்கு அது பொருள் ஆகாது வேத வாக்கியமாக அகம் பிரம்மாஸ்மி என்பதற்கு நானே பிரம்மம் என்று பொருள் அல்ல சத்வமசி அப்படின்னு சாஸ்திரம் ஓதுகிறது நீயே பிரம்மம் அப்படின்னா நானே கடவுள்னு பொருள் கிடையாது நம்ம காமன் சென்சோட யோசித்து பார்ப்போம் நான் கடவுள் முடியுமா நிச்சயமா முடியாது எனக்கு இருக்கிற சக்தி எல்லாம் ரொம்ப குறவான சக்தி கண்ணு கொஞ்சம் தான் பாக்குறது காது கொஞ்சம் தான் கேட்கறது சம்சாரத்திலே மாறி மாறி உழந்து கொண்டிருக்கிறோம் ஆசா பாசங்களுக்கு அப்ப நான் கடவுளாயிட முடியாது பின்ன என்ன வாங்கலாம்னால் கடவுளுக்கு சமமான பெருமைகளை பெறலாம் எப்ப வைகுந்தத்தை அடைகிறோமோ அப்ப ஞானம் மலர்ந்து விடுகிறது இந்த லோகத்தில் நம் ஞானம் அளவு பட்டு அந்த லோகத்தில் ஞானத்துக்கு அளவே இல்லாமல் ஞானம் மலர்ந்து விடுகிறது இப்போ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னு ஒரு பேச்சு வச்சுப்போம் நானே பிரம்மம் சொந்த இப்ப நாம் அளவுக்குட்பட்ட அறிவோட இருக்கும் அளவுக்குட்பட்ட சக்தியோட இருக்கும் நானே பிரம்மமா இருக்கேன்னு அப்ப அந்த பகவானுக்கே அளவுக்குட்பட்ட சக்தி அளவுக்குட்பட்ட ஞானம் அப்படின்னு ஒத்துக்க வேண்டி வருமே பெருமானுக்கு போய் அறிவின்மை வருமா பெருமானுக்கு போய் சக்தி இன்மை ஏற்படுமா அப்படியே இருக்குன்னு வச்சிருந்தாலும் அதை யார் போக்குறது எனக்கு அறிவின்மை இருந்தா பகவான் போட்டுடுவர் பகவானுக்கே அறிவு குறைச்சல் அதுதான் சம்சாரியா உழந்து கொண்டிருக்கிறார் பெருமானுக்கே சக்தி குறைத்தல் அதுதான் கட்டப்பட்டு இருக்கார் என்பது அல்ல எப்போதும் அவர் அறிவு மலர்ந்திருப்பவரே எப்போதும் சக்தி படைத்தவரே ஆகையால் நானே பரமாத்மா என்பது சொல்ல இயலாது அப்ப பரமாத்மாவே ஜீவாத்மா என்று எப்படி சொல்லிக்கலாம்னால் பரமாத்மாவுனுடைய உடலாக ஜீவாத்மா இருக்கிறான் பரமாத்மா அவருக்கு உடல் ஸ்தானத்தில் ஜீவாத்மா அவர் மட்டும் என்ன இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பகவானுக்கு உடல் தான் ஜகது சர்வம் ஷரீரன் தே வால்மீகி பகவான் ராமாயணத்தில் தெரிவிக்கிறார் உன் திருமேனிதான் உலகனை தம் இதாம கீதை பதினோராவது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்திலே கண்டுகொள்ளலாம் விஸ்வமே யாருக்கு ரூபமோ அவன் விஸ்வரூபன் விஸ்வம் உலகம் இந்த உலகம் முழுக்க யாருக்கு உருவமாக இருக்குமோ ஆத்மாக்கள் அனைவரும் யாருக்கு உருவமாக இருப்பவர்களோ அவன் தான் விஸ்வரூபன் அவன் தான் பரமாத்மா இப்ப இந்த ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு ஏன் சொல்றாள்னா ஆளே ஒண்ணு ஐக்கியங்கிறதுனால அந்த ஜீவாத்மா வேறே பரமாத்மா வேறதான் ஆனா உடலும் ஆத்மாவும் போலே இணைந்திருப்பார்கள் இந்த உடல் ஆத்மா நான் ஆத்மா இது என்னுடைய உடல் இந்த ரெண்டு விட்டு தெரியாம இருக்கு அப்ப இந்த உடம்புக்கு சொல்ற எல்லாம் ஆத்மா பேர்ல கட்டும் என கிருஷ்ணான்னு கூட்டா நான் தெரியும் பாக்குறேன் ஆனா ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு உடலுக்கு கிடையாது ஆனா ரெண்டும் வெவ்வேறு தான் அதே போல பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறு இரண்டு செப்பரேட் ஐடென்டிஸ் ரெண்டு பேரும் வேற ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா போதும் உடலாக இருக்கிறார் அதனால்தான் ஜீவாத்மாங்கிற தண்ணீர் எதுன்னு கேட்டால் ஆகாயம் பரமாத்மாவே ஜீவாத்மா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு ஆனாலும் அந்த பரனுக்கு சமமா இந்த ஜீவாத்மா வசந்து அவருக்கு உடலாகவே இந்த ஜீவாத்மா இருக்கிறார் விட்டு பிரியாமல் இருக்கிறார் இணை தெரியாமல் தொண்டுபுரிவராக இருக்கிறார் அந்த ஷரீராத்ம பாவம் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்பாலே இருவரையும் ஒருவரன்னே சொல்லலாம் அதனால ஆகாசம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பரமாத்மாவே ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அம்சமாக இருக்கிறார் இப்ப ஒரு நிமிஷம் நாம யோசித்துக்கணும் நாம பகவானுக்கு உடம்பாமே அவருடைய ஒரு பகுதியாமே அவருக்கு ஒரு அம்சமாமே அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெருமை அவருக்கு சமமாவே முக்தி அடையச்சு ஆயிவிடலாமே அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெருமை அப்ப ரொம்ப பொறுப்போட நடந்துக்கணும்னா ஏன்னா நான் ஆரோத்தன்னா பொறுப்பற்று நடந்து விடலாம் பரமாத்மாவான கண்ணன் ராமன் அவனுக்கு நான் ஒரு அம்சம் அவனுக்கு உடல் எவ்வளவு பெருமைக்கோ அத்தனை கத்தனை பொறுப்பு கூட வந்துடும் எத்தனை கத்தனை நமக்கு உரிமை கொடுக்கிறாளோ அத்தனை கெத்தனை அக்கௌண்டபிலிட்டி வந்துடும் நாம ஜாதிரா நடத்தும் இல்லையா ஒவ்வொன்னு ஒரு பணப்பையை கொடுத்து பாத்துக்கோன்னா என் பணம்னா இன்னொத்தர் பணத்தை ரெண்டு மடங்க பாத்துக்கணும் ஆகையால் ஒரு ஜீவாத்மா தன் உரிமையையும் உணர்ந்து தன் பெருமையை உணர்ந்து தன் கடமையை உணர்ந்து பரமாத்மாவுக்கு உடலாகவே அம்சமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் பார்ப்போம் இந்த யக்ஷபிரஷ்னோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை